ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பிலே ஈஸ்வரனிடத்திலே நாம் என்ன முறையில் பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துன்னு வந்தோம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது யாவன்ன கீர்த்தயே திராமம் கலிகல்மஷ தாவத்திஷ்டி देहेस्मिन्न பயஞ்சாத்திர प्रवर्तते வாயிலே எப்பொழுதும் பகவன்னாமா இருக்கணும் ராமராமான்னு சொல்லிண்டே இருக்கணும் நாம் எந்த ஒரு தர்ம காரியங்கள் பண்ணினாலும் ராமநாமாவோடு சேர்த்து பண்ணணும் கலிகல்மஷ சம்பவம் அப்படி பகவன்நாமாவோடு ச நாம் சேர்ந்து எந்த ஒரு கர்மாவை நாம் செய்தோமானாலும் அந்த கர்மாவிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்தால் அந்த குறைபாடுகள் நீங்கி போய்டும் அப்படி பகவன் சொல்லாமலே நாம் எது செய்தாலும் தாவத்திஷ்டதி தேகேஸ்மின்னு பயஞ்சாத்திர பிரவர்த்ததே நமக்கு அதிலிருந்து வரக்கூடியதான வரக்கூடியதான குறைகள் நீங்காது பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனசில் என்ன பயம்னா நாம் இந்த கர்மாவை பண்ணுறோம் இந்த கர்மா சொல்ற முறையில் தான் பண்ணுறோமா தெரியல பெரியவர்கள் சொல்றானு பண்ணுறோம் இது நமக்கு நன்மையை கொடுக்குமா தெரியல எது நல்லதுன்னு தெரியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் போகணும் அப்படி பகவன் ஓடு நாம் கர்மாக்களை செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனாலே பகவன்நாமா மாத்திரமே நினைக்க நினைக்கக்கூடாது भगवन्नामा நாமாவோடு கூட நாம் நம்முடைய கர்மாக்களை செய்யறதுங்கிறது ரொம்ப முக்கியம் भगवान கீதையில் சொல்ற பொழுது லோகேஸ்மின்னு த்விதா நிஷ்டா அப்படின்னு காண்பிக்கிறேன் நாம் ரெண்டு விதம் நான் ரெண்டு விதமான மார்க்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஞான மார்க்கம்னு ஒன்று கர்ம இந்த ரெண்டு மார்க்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு பகவான் சொல்கிறார் இது ரெண்டிலேயும் நமக்கு இருக்க வேண்டியது பக்தி பக்தி மார்க்கம்னு மூன்றாவதாக பகவான் நமக்கு எங்கேயும் காண்பிச்சதாக புராணங்கள்லேயோ மகரிஷிகளோ நமக்கு சொல்லலை ஞானத்திலேயும் கர்மாக்கள்லேயும் நம்முடைய கடமைகள்லேயும் நம் முன்னோர்களிடத்திலேயும் நம் வேதத்தினிடத்திலேயும் நம்முடைய மகர்ஷிகளிடத்திலேயும் நமக்கு இருக்க வேண்டியது விசுவாசம் அந்த விஸ்வாசத்துக்கு தான் பக்தின்னு பேர் அப்படி பூர்ணமான விசுவாசத்தோடு கூட நாம் நம்முடைய தர்மங்களை பண்ணணும் நாம் சித்திர மாதத்திலிருந்து ஆரம்பித்து பங்குனி மாதம் வரையிலும் நாம் செய்ய வேண்டியதான பண்டிகைகள் நாம் செய்ய வேண்டியதான விரதங்கள் அவைகளுடைய பெருமைகள் செய்ய வேண்டியதான முறை அதற்கு சரித்திரங்கள்னு பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது இந்த பக்திங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இந்த நாளில் நாம் செய்யக்கூடியதான கர்மாக்களிடத்தில் பக்தி ரொம்ப குறைஞ்சு போச்சு இதெல்லாம் ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்குது அப்படி இருக்கக்கூடாது பூர்ணமான விஸ்வாசத்தோடு நாம் அந்த கர்மாவை பண்ணணும் அதுதான் உபனிஷத்து நமக்கு சொல்கிறது ஸ்ரத்தச்வ சௌமியா அப்படின்னு கார்பிக்கிறது முதல்ல நம்பணும் பூர்ணமான விஸ்வாசம் நமக்கு வரணும் அதோடு கூட நாம் நம்முடைய தர்மங்களை பண்ணணும் இந்த நாளில் கலிது இந்த கலியில் நாம் எதையும் முறப்படி செய்ய முடியாது கலிதோஷம் இப்படி தான் இருக்கும் அதனாலே பூர்ணமான பலன் அதிலிருந்து வராது முடிஞ்ச வரையிலும் பண்ணுவோம் முடியல என்ன விட்டுடுவோம் என்கிற எண்ணம் இந்த நாளில் நிறைஞ்சிருக்கு ஆனால் அது ரொம்ப தவறான எண்ணம் தவறான செயல்பாடு இந்த மனுஷென்மாங்கிறது திரும்பவும் நமக்கு கிடைக்காது இந்த மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்குன்னா நாம் ரொம்ப அதை பயன்படுத்திக்கணும் வீண் பண்ணிடக்கூடாது அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் ரிஷிகள் நமக்கு நம்முடைய தர்மங்களை காண்பிக்கிறார் எதை வேணால் செய்யலாம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது எல்லாமே தர்மம் தானே எதை செய்தாலும் தர்மம்தான் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் எந்த கர்மாவை முதல்ல செய்யணும் எந்த கர்மாவை கடைசியில செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே கர்மாதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதில் நிறைய பாகுபாடுகள் இருக்குது வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அதை முதல்ல நாம் மனசில் வச்சுண்டு நாம் இந்த கர்மாக்களை சரியான முறையில் செய்தால் தான் நமக்கு பூர்ணமான தேக ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளும் தாயார் தகப்பனார் சொல்படி கேட்பா குழந்தைகளுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாகும் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக கிடைக்கும் இவ்வளவு பலன் இருக்குது நம்முடைய கர்மாக்கல்லை இந்த பலன்களெல்லாம் நம்மால் சிருஷ்டி பண்ண முடியுமா கணவன் மனைவிக்குள்ளே தகராறு வருதுன்னா இந்த தகராறுக்கு என்ன நிவர்த்தி என்ன அப்படின்னா கோர்ட்டு தான் நிவர்த்தின்னு ஆயிடுத்து அப்படி இல்லை ஒரு தம்பதிகளுக்குள்ள ஒரு சின்ன தகராறு வருது அப்படின்னா பேசி தீர்க்கணும் பத்து நிமிஷம் உட்கார்ந்து பேசினால் தீர்ந்து போயிடும் அதுதான் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்கிறது குழந்தைகளோடு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது பேசணும் குழந்தைகளோடு நாம் டயத்தை செலவழிக்கணும் குழந்தைகளோடு நேரத்தை செலவழிக்கிறதுங்கிறது இந்த நாளில் மாறிப்போச்சு அப்படி எல்லாருமாக சேர்ந்து ஒரு வண்டி எடுத்துட்டு அப்படி காட்சிகள் பார்த்துன்னு வர்றது ஊர் சுற்றி ஊரை வந்தால் குழந்தைகளோடு நாம் நேரம் செலவழிச்சதாக நினைக்கிறோம் அப்படி இல்லை நாம் குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசணும் குழந்த பேசினால்தான் குழந்தைகள் என்ன நினைக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் நாம் என்ன சொல்ல வரோம்ங்கிறது குழந்தைகளுக்கு புரியும் அது இல்லாததுனாலே தான் குழந்தைகள் என்ன படிக்கணுங்கிறது குழந்தைகளுக்கு தெரியல ஏதோ படிக்கிறது எங்கேயோ வேலை பார்க்கறது எங்கேயோ போகிறது யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி போய்டுறது அப்படி போகக்கூடாது ஏன் என்ன காரணம்னால் நாம் குழந்தைகளுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவற விட்டுவிட்டோம் நாம் குழந்தைகள்கிட்ட ஏதாவது ஒன்றும் இதை இப்படி செய் அப்படின்னு நாம் சொன்னோமானால் உடனே முதல்ல குழந்தைகளை செய்யிற வேலை என்னென்னா கூகுளில் போய் தேடுறது படிப்பு வரணுமானால் இந்த ஸ்தோத்திரம் சொல்லு அப்படின்னு நாம் குழந்தைகள்கிட்ட சொன்னால் என்ன பலன் வரும்னு கேட்கிறது நான் படிப்பு வரும் அப்படின்னா கூகுளில் போய் தேடுறது குழந்தைகள் கூகுளும் ஷரணம் ரஜா அப்படின்னு ஆயிட்டது உடனே கூகுளில் போய் குழந்தைகள் தேடுறது அதிலே இல்லை கூகுளில் எப்போது இல்லையோ அப்போது இது மாதிரி ஒரு வஸ்துவே இல்லை அப்படின்னு குழந்தைகள் முடிவுக்கு வருது கல்யாணம்னு வந்தால் இந்த குழந்தைகளுக்கு இந்த நாளில் கல்யாணம்னு வந்தால் உடனே எங்கேயோ போய் எதையோ தேடுறது ஏன்னா நாம் காண்பிக்கலை குழந்தைகளுக்கு இதுதான் கல்யாணம் இப்படி தான் கல்யாணம் செய்துக்கணும் இன்னாரை தான் கல்யாணம் செய்துக்கணும் இந்த முறையில் தான் கல்யாணம் செய்துக்கணும் என்கிறத நாம் காட்டாததுனால குழந்தைகள் கூகுள்லேயும் இன்னொரு இடத்துலையும் போய் தேடுறது நாம் இதெல்லாம் சொல்ல தவற விட்டுட்டோம் குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளோடு குறைஞ்ச பட்சம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசுறது சத்சங்கங்களுக்கு நிறைய அழிச்சுன்னு போகிறது தர்ம உபன்யாசங்கள் பிரவச்சனங்கள் எங்கே நடக்கிறதோ அங்கே குழந்தைகளை அழிச்சனு போகணுங்கிறது ரொம்ப கட்டாயம் கொண்டு அடுத்து உபன்யாசத்துலேயே பார்ப்போம்